வணக்கம் நச்சினையின் நித்தம் ஒருமுத்து என்றுயர் அவர்கள் எழுதியுள்ள மறந்து விடுங்கள் என்ற கட்டுரையில் இருந்து சில பகுதிகள் ஒரு சிறிய சம்பவம் ஒரு சின்ன உறுத்தல் உங்கள் மனதை தொல்லைப்படுத்திக் மறந்து விடுங்கள் இப்போதே மறந்து விடுங்கள் சம்பவங்களின் மிகுதி அடுத்த வாரமோ அல்லது அடுத்த மாதமோ அல்லது அடுத்த ஆண்டோ பழைய நினைவு அடியோடு மாறத்தான் போகிறது தாழ்த்தியோ அதை மறக்கத்தான் போகிறீர்கள் நிகழ்ச்சியை எதற்காக நினைவில் வைத்து ஒரு நிமிஷத்தையாவது நீங்கள் வீணாக்க வேண்டும் எப்படியும் சிறிது காலத்தில் மறக்கப் போகின்ற விஷயம் தானே அது உங்கள் மனம் தற்காத்திற்காக விரும்பத்தகாத உறுத்தலான எண்ணங்களை ஒதுக்கி உற்சாக அளிக்கக்கூடிய விஷயங்களின் பக்கமே திரும்புகிறது ஆகவே இன்றைக்கு ஏற்படுகின்ற இந்த உறுத்தல்களை நீங்கள் மறக்கத்தான் போகின்றீர்கள் ஆகையால் இப்போதைய மகிழ்ச்சியில் அவை தலையிட நீங்கள் எதற்காக அனுமதிக்க வேண்டும் நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளப் போகாத ஒரு அற்ப விஷயத்துக்காக எதற்காக இப்போது உணர்ச்சி வசப்பட வேண்டும் முழுமையாகவும் சீக்கிரமாகவும் மறக்கக்கூடிய சுபாவம் உடையவராக நீங்கள் இருந்தால் உங்களுடைய மகிழ்ச்சிக்கும் உங்களை சார்ந்தவர்களின் மகிழ்ச்சிக்கும் அது பேருவியாக இருக்கும் ஆகவே பயன் உள்ள சில யோசனைகள் கீழே தரப்பட்டுள்ளன முதலாவதாக ஏதாவது உறுத்தல் உங்களை தொல்லைப்படுத்துகின்ற போது அதை அலட்சியப்படுத்தி உடனே மறந்துவிடுங்கள் எப்படியும் நீங்கள் அதை மறக்கத்தான் போகின்றீர்கள் அதனால் இப்போதே மறந்துவிடுங்கள் எப்படி மறப்பது என்பதை பார்க்கலாம் மகிழ்ச்சி அளிக்காத விஷயங்களை மறக்க தூண்டும் இயல்புடையது உங்கள் மனம் அதற்கு நீங்கள் உதவியாக இருந்தால் போதும் எப்படி எது உங்களுக்கு மன உறுத்தலை கொடுக்கிறதோ சம்பந்தம் இல்லாத எண்ணங்களிலும் நடவடிக்கைகளிலும் உங்கள் நேரத்தை செலவிடுங்கள் உறுத்தலை மேலும் அதிகமாக்காதீர்கள் வெந்த புண்ணில் வேல் உணர்ச்சி பூர்வமாக உறுத்தலை அலட்சியப்படுத்துங்கள் சிறு சிறு உறுத்தல்களை வாழ்க்கையில் மகிழ்ச்சிகள் குறைய காரணமாக ரத்த அழுத்தம் குடல் புண் போன்ற உணர்ச்சி சம்பந்தப்பட்ட நோய்கள் காரணமாகின்றன உறுத்தல் என்கிற சிறிய கொசு கடிக்க வண்ணம் உங்கள் தோல் தடிப்பாகட்டும் உருத்தல்களை உடனுக்குடன் மறந்து விடுங்கள் காலதாமதமின்றி உடனே மறந்துவிடுங்கள் நன்றி வணக்கம்